அனைவருக்கும் வணக்கம் நற்றினையின் சிந்தனை துண்டில் நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி மாவட்டம் சுண்டவளியிலிருந்த சிமானுவேல் இந்த நாள் சிந்தனையின் தலைப்பு மனித நேயம் இந்தியாவின் மிக உயர்ந்த பதவியில் இருந்த அவர் நாளொன்றுக்கு பதினெட்டு மணி நேரம் கடுமையாக உழைப்பார் சில நாள் வீடு திரும்ப அவருக்கு நள்ளிரவுக்கு மேல் ஆய்விடும் ஒரு நாள் அவர் நள்ளிரவுக்கு மேல் வெளிநாட்டு நண்பர் ஒருவருடன் வீடு திரும்பினார் நெடுங்காலமாக அவரிடம் வேலை பார்த்து வரும் காவலர் அன்று களைப்பு மிகுதியினால் உறங்கிக் கொண்டிருந்தார் அவருடன் வந்த மற்றவர்கள் அந்த காவலரை எழுப்பச் சென்றார்கள் அவர்களை தடுத்து நிறுத்தி பாவம் வயதானவர் அவரை எழுப்பாதீர்கள் அவர் தூங்கட்டும் என்று கூறியவாறே தாமே அறையின் திரவுகோளை எடுத்துச் சென்று திறந்தார் அவரோடு வந்து வெளிநாட்டு நண்பர் தமது கட்டுரை ஒன்றில் அவரின் மனித நேயத்திற்கு எடுத்துக்காட்டாய் இந்த நிகழ்வை குறிப்பிடுகிறார் அந்த நபர்தான் இந்தியாவின் முதன்மை அமைச்சராக இருந்த பண்டித ஜவஹர்லால் நேரு ஆம் கோபம் தோல்வியடைகிறது போதெல்லாம் மனித நேயம் வெற்றியடைகிறது மனித நேயத்தின் அதிர்வோளை அனைவராலும் உணர முடியும் நம்மிடம் மனித நேயம் இருக்கிறதா என்பதை விலங்குகள் கூட உணர்ந்து கொள்ளும் ஆற்றல் பெற்றவை சிந்திப்போம் செயல்படுவோம் நன்றி